நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக உங்கள் அலமீடு தூக்கமின்மை எளிதில் குணமாக்கூன் கசகச எடுத்து மதியம் ஊற வைத்து உறங்குமுல் பாலிலிட்டு காய்ச்சி அப்படி இல்லாவிட்டால் கத்திரிக்காய் செடி இலை ஒன்று அல்லது இரண்டு இலை எடுத்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி இதை உறங்குமுல் பருகி வந்தாலும் நல்ல உறக்கம் வரும் ட்ரை பண்ணி பருங்க வரவுகளே மீண்டும் சந்திப்போம்